அதன் பிறகு அசுத்தம் மனத்தினுக்கு வருத்தமா சுடலா பற்றும் பொறுப்பினர் குறைகள் பொண்ணா தேசம் கோயில்கள் நதிகளின் கரைகள் இரு பரு மனைதான் ஊறுவது கடிப்பதின்றி காந்தமாயுள்ள ஒரு பெருமரியாவிடத்திலே என்னை உண்ணுவான் மனோறு படுவான் அப்போ திரா பாட்டில் அந்த முன் பாட்டினுடைய தொடர்ச்சியில் சொல்லிட்டு அதன் பிறகு மனம் ஒருமைப்படக்கூடிய இடங்களை சொல்கிறேன் முன்பாட்டில் அளக்கணும் மனதுக்கு சஞ்சலம் உண்டாகும் அதனால் இருக்கிறதுனால மனமது நடு எடுங்கிட்டு சமனமாக நடுக்கமடையும் அதனால் என்ன வருத்தமாம் மனதுக்கு உடல் வாதையை பற்றும் சரீரமும் துக்கத்தை அதாவது துன்பத்தை அடையும் மனசுக்கு நடுநடுக்கம் சரீரத்துக்கு வாதை துக்கம் ஏற்படும் என்று சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு இருக்கிற இடங்கள் சொல்கிறார் பொறுப்பினில் மலைகள்லாம் இருக்கலாம் வசதி வாய்ப்பு இருந்தால் மலைகளில் தங்கிக்கலாம் குகைகள் மலை குகைகள் அந்த வடற்காடு மாவட்டத்தில் வள்ளி மலைகள் ஒன்று அது வள்ளி அங்கே தான் வாசம் சொல்லப்படுது அங்கே குகை பெரிய குகை அந்த குகையில் குடஞ்சி தான் முதல் கோயிலை பெரிய பாறை அந்த பாறைக்கு மேலே கோபுரம் கட்டியிருக்காங்கள ஒளிய கீழே கோவில் இருக்குது அப்படி ஒரு மையம் இருக்கு அங்கே அங்கே கூட சில நாட்களுக்கு அங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனால் சில பேர்கள் அங்கே கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணி இருப்பாங்க சில பேர் சே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு வந்துடுதும் உண்டு அப்படி பெண்கள் கூட இருந்திருக்காங்களாம் ஒரு அம்மா பெட்சி எடுத்துக்கிட்டு தவமிட்டு இருந்தது ஒரு குரையில் கொஞ்சம் காலம் ஆன பிறகு அங்கே பாம்பு சஞ்சாரம் ஆச்சு சொன்னாங்க பாம்பு சஞ்சாரம் வந்துடுச்சு நீங்கள் போங்கோன்னு சொண்டியம் போனால் போட்டு என்றைக்கா சாற்தான் அப்படின்னு அந்த அம்மா வைராக்கியம் போய்ச்சிக்குதான் அப்புறம் மறுநாள் பாவம் கொத்தியாக போட்டது சேத்தே போட்டுச்சு அப்படி வைராக்கியமாக அம்மா சேர்த்தது அவ்வளோ தூரம் வைராக்கியம் இருக்கிறது என்ன எல்லோரும் வந்துடும் பழக்கம் தெய்வபக்தி அதிகம் அப்படி அந்த மா அந்த கோகையில் இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்தார் நான் கோகுள் இருக்க போகிறேன் அவர் கோகுள் சொன்னார் இந்த மாதிரி கோகை போய் பார்த்துருக்கேன் செலவு பண்ணார் வழியும் இப்போ எல்லாம் இல்லை பயந்து பார்த்துட்டார் முடியல எல்லாருக்கும் எதுவும் தெரியுமா பயம் இருக்கு செஞ்சு போனால் பயம் இருக்கு அந்த மாதிரி செஞ்சு போனால் பயமே கிடையாது என்றைக்கே போனாலும் போனது தான் போனாதான் என்ன எங்கன்னா சாகதானும் தைரியம் இருக்குது அந்தம்மா அப்போ அதை அறிவு பெற்றது என்ன பண்ணார் செலவு பண்ணார் வழியே தங்குறது தங்கிலுமா பயந்து பண்ணார் காரணம் மனபரிவாரம் இல்லை அதான் கவனம் அப்படி எல்லாேருக்கும் அமையிறதில்லை ஆக குகைகள் புண்ணிய தேசம் புண்ணிய தேசம்னா படைப்பட்ட இன்னும் பெரிய நதிகளுக்கு நதிக்கரைகள் உள்ள கோயில்கள் தேசங்கள்லாம் புண்ணியக் கேத்திரங்கள் தான் தெய்வ பெற்ற பெரிய பெருமகான்காக ஏற்படுத்தப்பட்ட மூர்த்தங்கள் சிவலிங்கம் இன்னும் மற்ற மூர்த்தங்கள்லாம் புண்ணிய தேசங்கள் அப்படிப்பட்ட தேசங்கள்ல ஏதாவது வதை இருக்கலாம் கோயில்கள்தாரணமான கோயில்கள் கோயில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அனுமதி கிடைச்சாக்கா அங்கே தங்கியில் ஜம்ஜிபானம் பண்ணலாம் நதிகளின் கரைகள் நதிகள் நீரோட்டம் உள்ள கரைகள் கரைகள் கொஞ்சம் எதவசி இருக்கணும் நமக்கு ஆதரவு இருக்கணும் அங்கே உள்ள உள்ளூர் ஆதரவு இருக்கணும் இல்லை வந்து கெடுதல் பண்ணுவாங்க இருப்பு அருவமனை தான் சில வீடுகள் இருக்கு அந்த வீடுகள் குடியில்லாத வீடுலாம் இருக்கணும் மனை மக்கள் அல்லது மற்ற பெண்கள் சம்பந்தம் இல்லை ஊரார் சம்பந்தம் தொழில் இதெல்லாம் எல்லாமே வீடுகளாக இருந்தால் கூட அதிலே இருக்கலாம் தினத்தை வீடுகளாக இருந்தால் ஊறுவது கடிப்பது இன்றி இந்த ஊர்வல ஜந்துக்கள் இருக்கிறனவே இதெல்லாம் கடுதல் பண்ணணும் கடிக்கிறது இந்த எறும்புகள் கொசு இதெல்லாம் கடிப்பது அது ஊறுவது கடிப்பது கடி பெரிய தொந்தரம் அதுக்காக மடங்களில் ஜா ஜாமம் பண்ணும்போது கொசுகளை ஒன்று கட்டிக்கிறது உண்டு சதுரமாக உட்காந்தாக தலை மட்டும் நாலு மகன் சதனம் இந்த படுக்கிற கொசுகளை பாதி இருக்கும் அப்படின்னு செய்கிறான் கொசு கட்டி தொந்தரவு ஏன்னால் பண்ண முடியாது அது சொல்லுன்னு பின்னால் முன்னால் கழிச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன மனம் ஊறுமுறை போடுவோம் அதனால் ஊறுவது கடிப்பது இன்றி ஏகாந்தமாக உள்ள ஒருத்தரும் அறியாவிடத்திலேயும் தனிமையாக இருக்கின்றதாயும் ஒரு மனுஷன்கூட அங்கே வந்து சஞ்சாரம் இல்லாத இருக்கணும் என்னை உண்ணுவான் என்னை தியானம் பண்ணுவான் எவனோ அவன் மனன் உருப்படுவான் மனமானது ஏக்கிரத்தை வணங்கி இல்லை என்ன முடிவு சொல்ல சொல்ல மன உருப்படாத இடங்கள் சொன்னார் உருப்படக்கூடிய இடங்கள் இவைகள் என்னையும் வணங்கி சாருவான் முப்பத்தி ரெண்டாவது பாட்டு சொல்றார் அந்த ஜவன் தியானம் பண்ணும்போது முன்னாலே என்ன செய்யணுங்கிறது இந்த பாட சொல்ற உன்னரும் யோகி சிந்திக்க முடியாது சாமானிய ஓய்வெல்லாம் சாமானியப்பட்டவர்கள அவர்கள் மனதை இறைவன்பாலேயே நிறுத்தி நிறுத்தி அபியாசம் செய்யக்கூடிய சாமர்த்தியுடையவர்கள் அதனால் சாமானிய மக்கள் சிந்திக்க முடியாதவர்கள் அதாவது உன்னரும் யோகி யோக ஒருப்படுவான் அதை அபியசிக்கக்கூடிய அந்த யோகியானவன் என்ன செய்யணும் அதற்கு முன்னரே செய்வதற்கு முன்னரே அபியாசம் ஆரம்பித்தது முதல்லே என் பெற்ற யோகியை சேர்ந்தம்மையும் என் அருள் பெற்ற முனிவர்கள் பெரியவர்கள் மகான்கள் இருக்காங்களே அவர்களில் யார் பிரியமோ அவர் மேலே அவர்கள் நமஸ்காரம் செய்யணும் மனதினாலேயே நமஸ்காரம் செய்யணும் நினைக்கணும் அர்த்தம் சென்னையால் விநாயகர் வினையும் தலையார முதல்ல விநாயகரை வணங்கணும் ஏன்னா விநாயகர் வணங்கல என்று சொன்னாக்க அப்புறம் சிவபெருமானுக்கே சக்கரம் தூட்டு போயிட்டார் அவர் நம்மளை விடுவார விக்னராஜன் விக்னவங்கள் செய்வார் போக்குவார் ரெண்டு உண்டவருக்கு வணங்குறவங்களுக்கு விக்னவங்களை போக்குவார் வணங்காலே விக்னங்கள் செய்வார் நான் பணம் வாங்கியிருக்கேன் என்னை தான் மற்ற காரை ஆரம்பிக்கிறோம்னு எனக்கு கும்படியாக போகிறேன் அப்படின்னு செய்வாராம் என்னை அது இப்படி சொன்னாக்கா எல்லாம் நடக்குதுன்னா அது அப்படி தான் செய்யணும் விதி ஈஸ்வர நியமனத்தை வச்சிருக்க அதனால தான் வைஷ்ணவ கோயில்கள் தும்பிக்க ஆழ்வார்கள் வச்சுருப்பாங்க தும்பிக்கி ஆழ்வார் பிள்ளையாருக்கு பேர் தும்பிக்க ஆழ்ந்தார் நாம் போட்டு வச்சுருப்பான் பிள்ளையார் எல்லோரும் பொது சென்னியால் விநாயகன் தண்ணயம் கும்பிடணும் அப்புறம் தேசிகன் தண்ணயம் தனக்கு உபதேசத்த குருமூர்த்தியை நினைக்கணும் இவங்க நன்றி கொண்ட தோஷம் வரும் அது பெரும்பாலும் விரோதம் பண்ணிட்டு நினைக்கிறதே இல்லை இப்போ நம்ம எவர் இருக்காரு இருக்கலாம் இவ்வளோ இருந்தாலும் கூட நாம் அந்த விரோதத்தை காரணமாக முட்டிலும் மறக்கப்பட விரோதம் இருக்கட்டும் இதற்காக நமக்கு பிரார்த்தி ஒத்து போகலை விரோதம் வந்துடுச்சு ஐயா மறக்கலாமா ராமராம அங்கே நல்லா படித்து பெரிய படிப்பாளியாக இருந்தது இவருக்கு சேவை பண்ணுறதுக்கு பிரிவு இருக்கிறது இல்லை படிக்கிறது தான் சிவராஜ் சாமின்னு ஒரு சாமி இருந்தது எங்கள் வேலை என்ன பாடம் சொல்லியிருக்கு இப்போ சாமி அது ஒரு இருபது வருஷம் மூலதான் இன்னும் முப்பது இருக்கும் காலமாகும் அது கிட்டே பாடம் கேட்டிருக்கு இது வந்து சாமிக்கு தெரியாது அப்போது அந்த கல்மண்டலம் பார்க்கணுமென்னு சொல்லி உத்தரவு போட்டதான் சாமி தெரியும் கல்மண்டலம் ஆன்னைக்கு பார்க்க சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லிக்க வந்துட்டாரா வேலைக்கு வந்துக்கிட்டு இது தெரியுமே செகந்தான் பார்த்துருக்கேன் அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு கோயிலு இல்லை அப்போது படித்து எல்லாம் செஞ்ச பிறகு வேலைக்கு போய் ஓடி ஓடி வந்துட்டு வளர்க்கிற அப்போ தான் வளர்க்கலாம் போனதை சுற்றிட்டு இது காலாசிக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணார் ஆனால் கூட அவருக்கு சரி நான் கோயில் வந்து தப்பாக போச்சு இது சரியில்லைன்னு நினச்சி மீண்டும் போனாருங்க போய் கும்பிட்டாரு அப்ப சொன்னார் சம்பந்தர வருக என்ன அரசான் அப்பர் இங்க இருக்கார் நீ சம்மந்திர அப்புறம் சிவராசங்க திருவிழத்துல செய்வார் அவர் எடுக்கலாம் செஞ்சார் அப்படியே வைக்கப்பட்ட என்ன சொல்ல ஒரு சொல்லல மடக்கிட்ட இருப்பாருங்க சம்பந்தர் அப்புறம் இங்கே இருக்காது நீ சம்மந்தர் என்னடான் பக்கமாக போயிடுச்சான் இதா நீ எனக்கு பிரார்த்தபடியே மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்துட்டான் அது சரி அதனால் என்ன போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் அடிக்கடி போகிறது உண்டு போயிட்டு வருவாராம் அடிக்கடி அப்போ என்ன இருக்கும் போன்ற அளவுல அந்த கெடுதல் ஏற்பட்டதான் சொன்னாரான் சாமிகிட்டே சொல்லிக்காம போனதுனால எனக்கு எத்தனை கெடுதல் தான் ஏற்பட்ட மனதுக்கு நிம்மதி இல்லை வந்து மன்னிப்பு கேட்டு போனேன்னு சொன்னாரன் அப்படி ஒரு பண்பாடு இருக்கணும் இல்லை அதனால்தான் ஆரந்தானுசாரமாக கூட்டத்திற்கு ஈஸ்வரன் தான் ஒருபத்தினாலும் போனாலும் போகணும் மீண்டும் போகணும் வரணும் இல்லைன்னு முடியாது அப்படி அது மாதிரி ஒரு பண்பாடு வேணும் அப்புறம் சமானம் பண்ணிட்டேன் அப்படி சேலத்தில் வந்து இருந்தது சேலத்தில் சேலத்துக்கும் போதுதான் போனார் சேலத்தில் ரொம்ப ஆதரவு எல்லாருமே ஆதரவுப்படுத்தும் நிறையா இங்கேயே ஆதரவு தான் அப்படி ஒரு அது நிலை இருக்கிறதான் செய்யும் அப்படி யாரு கண்டாங்க இது சரிங்க கூட இங்கே சாயம் வந்துட்டு பொறுத்த மலைக்கு போறேன்னு சொன்னது தான் அப்புறம் சாயம் விடலை தெரிய வந்துக்கிட்டேன் வர்றதுதான் தேசிகன் தென்னையும் அப்புறம் எண்ணெயும் அப்புறம் என்ன நினைக்கணும் வணங்கி சாருவான் வணங்கின பிறகு தான் அந்த தியானத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான் தனியில் இருந்து பயமின்றி சாந்தனாகி தனக்கு செய்யும் முனிவர் மொழியும் மாதனங்கள் ஒன்றிலே மூக்கின் நுனியை சிறிதே கண் விழித்து நோக்கி யாதும் நோக்காதே இனியதன்பாலே இருந்தவன்னை பாவிப்பது யோகம் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்றார் தனியில் இருந்து தனியா இருக்கணும் அது முக்கியமானது சரி தனியாக இருந்தால் பயமாக இருக்கானா பயமும் இருக்கக்கூடாதுங்கிற பயமின்றி பயம் இல்லைன்னா போட்டோம் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணுங்கிற சாந்தனாகி அமை மனம் பயம் இல்லைன்னா மன அமைதி வந்துடும் தனியாக இருக்கப்போ பயம் செய்யும் அப்படியே அந்த பயத்தை கூட பகவான் நம்பிக்கை நாள் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் தனியாக இருக்க முடியாது தனக்கு இசையும் முனிவர் மொழியும் ஆதனங்கள் மூன்றில் ஒன்றிலே மேலே சொல்லப்பட்ட மூன்று ஆசனங்கள் அது எது வேணா வச்சுக்கோங்கிறார் ஒன்றிலே மூக்கின் நிதியை சிறிதையே கண் விழித்து நோக்கி யாக இருக்க மூக்கு நிதி இது பகவான் கேசவாத் தான் சொல்வர் மூக்கியே கண்ணில் பார்க்கணுமா அப்படி பார்க்கலாம் இது ஒரு முறை இஷ்ணு தெய்வத்தையே பார்த்து பழகலாம் அவருடைய உருவத்தையே முன்னிறுத்தி பார்க்கறது அது ஒரு முறை அவர்களுக்கு எது சவரிமையாக வச்சுக்கலாம் சில பேர்கள் ஒரு புள்ளி வச்சிருவாங்க புள்ளியே பார்த்து பார்த்து ஒரு குணம் படுத்துருவாங்க அதெல்லாம் சரணத்தின் உண்டாகாது எந்த இஷ்ட தெய்வமும் அந்த இஷ்ட தெய்வத்தை முன்வைத்து மனத்தை உருப்படுத்துறது தான் சரணபானம் உண்டாகும் இது ஜடபானதான் உண்டாகும் அது மன உருவப்படும் ஆனால் அந்த உருவப்படக்கூடிய மகிமிருக்கணும் பானம் வராது அந்த புள்ளி ஒரு மையம் இருக்குது அதுங்க பண்ணும் பானம் வருமா வராது அதனால அப்படி செய்ங்க அப்புறம் பூர்வ மத்தியம் இங்கேயே இந்த சாதனம் முன்னாலும் சொல்லியிருக்கு அது கூட ஜடபானதான் உண்டாகும் ஆக இஷ்ட தெய்வத்தின் உருவம் முக்கியம் அப்படின்னா அந்த தெய்வத்தை பார்க்க பார்க்க இது தெய்வத்தின் அனுக்கிரம் கிடைக்கும்னு இருக்கும் ஆக இஷ்ட தெய்வத்தை உருவம் வைக்கிறது மிகவும் நல்லது அல்லது இப்படி செய்யலாம் அப்படிங்கிற கருத்து மூக்கு நினியை சிறிதே கண்வெடித்து நோக்கி பார்த்து யாரும் நோக்காதே அப்ப மத்த எல்லாம் பார்க்க கூட இனிய கண்பாலே எழுந்த எண்ணெய் பாவிப்பது யோகம் இனியா அப்ப சந்தோஷம் இருக்கணும் என்னமோ இந்த வேலை வந்துட்டோம் எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கப்பட தன்பாலே இருந்த எண்ணெய் அப்போது தமிழத்தில் பவான்தான் இருக்கார் பக்கத்தில் என்ற பாவனை இருக்கணும் அப்படி பாவனை பண்ணால் தான் இது யோகம்னு பேர் எவனால் கூடுதல் செய்யறதும் அர்த்தம் பாவனை தான் பலன் உலகமே பாவன அந்த நம்பிக்கை வரணும் முதல்ல அதனால தான் கெட்ட பாவனை வலுத்தி நல்ல பானை கொள்ளணும்னு சொல்கிறது பாவனை பாவனைன்னா எண்ணம் தான் சிந்திக்கிறது என் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பாவனைன்னு பேர் அது ஜம் இருக்கு அதான் பழத்துக்கு வரும் வெறும் சாதாரணமாக பலம் வராது எண்ணம் எண்ணத்தின் திடம் ஜிடம் தான் செலூரமாகும் ஷரீரம் ஆனால் தான் பலம் கிடைக்கும் செரீரமாக இருக்கும் திடம் இருந்தால் தான் முடியும் உதாரணமாக காசி போகணும் எண்ணம் அவ்வளோதான் போக முடியுமா முடியவே முடியாது போகணும் போகணும் ஜடமாச்சு என்னாக்க அப்புறம் தான் போகணும்னு தீவிரம் உண்டாகும் செயல்படும் செயல்படும்போது அந்த பணம் வசதி மாதிரிலாம் கூட சேர்மெண்ட் தீவிரம் உண்டாகும் தீர்வுண்டாங்கன்னா ஒரு நாளைக்கு போக முடியும் போகலாம் போகலாம் அவ்வளோதான் அது தீர்வுபட ஆயுறுபட போக முடியாது திடம் வேணும் ஒவ்வொரு அப்படி தான் கல்யாணம் வேணும் ஒருத்தருக்கு ஆசை இருக்கு என்ன எல்லாம் பண்ணிக்கணும்னு நெனைச்சி ஆகும் கல்யாணம் ஆயிரும்மா பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் திடமாச்சுன்னாக்கா கல்யாணத்துக்கு ஆனால் பணம் கேட்கணும் அப்படி பெண்ணை பார்க்கணும் கல்யாணம் கட்டிக்கணும் அப்படி இவ்வளோ திடம் இருக்கணும் வீடு வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு வாங்கணும் வாங்க நினைச்சா வாங்க முடியுமா ஜனமாகணும் அவர் வீடு வாங்கினா பணம் வேணும் கடன் வாங்கியா கட்டணும் அப்புறம் கடந்த கொடுத்துட்டு போகலாம் எப்படியோ ஒன்றும் கடை வாங்கி கேட்டா கடைக்காரத போய் வீடு அப்படி போல ஜனமான செயல் உருவமாகும்னு அர்த்தம் அதுக்காக சொல்றது இப்போ ஆகவே ஜடத்தன்மை வேணும் அப்படிங்கறதுனால இந்த பாவனை உலகமே பாவனா மயம் இடபாவனைக்கு பலன் உண்டு அதில் பாலி பலன் கிடையாது வெறும் பாவனை தான் ஐயா தினி பாவனை வந்து வந்து போ எண்ணங்கள் அது அனுகூல எண்ணங்களாக இருக்கலாம் பிரதகோல எண்ணங்களாக இருக்கலாம் வந்து வந்து போறது பலன் இருக்கு ஆனால் அது இடமாகும் போது பலன் உண்டு அதுக்காகத்தான் உள்ளதெல்லாம் மற்ற தள்ளும் தள்ளாமல் நிறுத்தினார் வண்டுவர் நெல்லம் பெருசல் என்னீங்கப்பா அது நடக்க தான் பெரிய பெரிய நல்ல நல்ல எண்ணமாக இருக்கணும் லௌகீகத்தில் நல்ல எண்ணம் பிற உபகாரம் பண்ணணும் சேவை பண்ணணும் கௌரவமாக இருக்கணும் சம்பாதிக்கணும் தாராளரம் பண்ணணும் அப்படி நினைக்கலாம் பிற ஏமாத்தனும் வஞ்சகம் பண்ணணும்னு நினச்சாக்கா அது நல்லது என்னங்கண்ணா கெட்ட எண்ணங்கள் அது நடக்கலையே அது மாதிரி நினைச்சா நடக்கலாம் பரவாயில்ல நல்லெண்ணங்கள் நமக்கு அந்த சுத்தம் உண்டாகும் கெட்டெண்ணங்கள் செய்யலாம் நடக்குது என்னாக்கா அது துக்கம்தான் உண்டாகும் அதான் உள்ளுதெல்லாம் உயர்வுள்ள எல்லாம் முற்றுமை உயர்வுள்ளல் மேலான கருத்துக்களை நினைங்கள் இவரே மூச்சிகளாக இருந்தாக்கா ஆன்ம சாதனங்கள் வேண்டும் பகவான் அனுக்கிறங்க வேண்டும் இப்படி நினைக்கலாம் மற்ற தள்ளினும் அது நடவடிலனா கூட தள்ளாமல் நிறுத்தி அவை உடனே செய்யணும்னார் அப்படி செஞ்சு என்னவே வரும் எண்ணி எண்ணி அங்கே எழுதியவர் எண்ணியர் திண்ணியராக பிரிந்துனர் நடக்கம் எப்போ உறுதி தான் திடம் என்ன வந்தால் தான் அது இடபாவனையின் பேர் பவன்தான் இனமே ஒன்று தான் ஆகவே இது நிலை இருக்கணும் இதற்கு எல்லாம் பவனுடைய அனுக்கரம் கொண்டு தான் தான் முடியும் அவர் அனுக்கிரம் வேணும்னு சொன்னால் தீவிர பக்தி இருக்கணும் பட்டு இது அதிகமாக என்ன முடியும் விட தெய்வபக்தி அவ்வளோக்களவு இருக்கோ அவ்வளோக்களவு சித்திக்கலாம் சித்திக்க அதான் சொல்கிறார் மகாரா துறையில் ஒரு பாட்டு வரும் மா வைரக மற்ற தோன்றுரா அத்தனி ஊழல் பொருள் ஞான் அழிப்பாரில்லை அவன் ஏப்பினும் அழிக்குணுவை தீவன் புறப்பாரினை எனும் துணி மன துணி ஒருத்தலினே அப்படிங்கிறார் இந்த ஒரு பாட்டு தான் தைரியம் கொடுக்கும்ங்கிறார் இத்திரையிடையர் பாழாய வாழையம் மற்றும் இருள்மிகு முழுக்க ராதிகளில் சுத்த மேய்த்தவர் எப்பொழுது அடைஞ்சிடும் எப்பொழுதுதான் ராத்திரி பகல் எத பாருந்தான் சரி அச்சமும் கூடாது பயம் வராது ஏன் அச்சம் வராது அவங்க மட்டும் அப்படின்னு சொன்ன அத்தனை உடல் பிறக்குஞ்சான் என்று அவர் நம்ம காப்பாற்றுவார்கள் யாராவது நிக்க முடியுமா பக்கத்தில் அழிப்பாரில் பின் அவனே அழிக்க நம்மளுக்கு கடல் பண்றா வைத்தியவன் புறப்பாரில்லை காப்பாற்ற முடியுமா மனத்திலேயும் இல்லாத பயப்படுறது காரணம் அம்மையாருங்க எவ்வளவு இருக்கணும் செத்து போனால் பரவாயில்ல தைரியமா இருந்தது இல்லைன்னா அந்த வண்டி இருக்க முடியுமா தைரியம் இருக்கு சந்தி எப்போ இருக்கலாம் அப்பெல்லாம் பயமானப்படாது அச்சம் கிடையாது அத்தனை உடல் புறக்குஞான் அழிப்பாரில்லை பின்மாவனையும் அழிக்க வைத்தேன்னு புறப்பாரில்லைன்னு துணிவு அந்த நிச்சயம் தான் நினைச்சுக்கலாம் அவரே தடுக்கும் போதே அவங்க புழக முடியுமா சரி சாத்தகி இருந்தா அவன் புரிசும் கையெழுத்து கத்தெழுத்து வெட்டுறான் உடனே அர்ஜுனா அவன் சிச்சை நினாள் உடனே சொல்லி வாயமூலத்துக்குள்ளே அவன் கைவிட்டு போச்சு காப்போ என்ன காரணம் அவர் காப்பாற்றக்கூடிய பிரார்த்தம் இருக்கு காப்பாத்தினார் இவனை காப்பாற்றக்கூடாத பிரார்த்து காப்பாற்றலை இந்த நிச்சயம் இருக்கிறதுனால ஏன் தைரியம் வராது சொல்லுங்க அவன் சங்கு உபரான் அபிமண் சக்கரயோகத்தில் மாட்டிக்கிட்டு சங்கு கேக்குதங்க அர்ஜுனனுக்கு உட எதிர் சங்க போது மறுத்துட்டாரு அவன் கேக்குறான் என்ன அகாலத்துல உதவி என்ன காரணம் அப்பா நீ போற சண்டைய பார்த்து பார்த்து சந்தோஷம் ஏற்பட்டு தங்குவதுங்க அப்படின்னு போய் தான் சொன்னாரு எப்படி சொல்லுங்க போய் பாத்தீங்களா போய் சொல்றாரு அப்படியா சரிட்டார் அவர் மகன் அவர் தங்கச்சி மகன் தான் பாருங்க பாரபத்தம் இல்லை பாருங்க பிரார்த்தம் அவ்வளோதான் தடுக்க முடியாது அது தடுக்க மாட்டார் அதுக்கு மாட்டார் சரி இவன் வந்து சாத்தகி அவன் தம்பி தம்பி இவர் ஒன்றும் கேட்கலை கண்ணா சொல்லவே இல்லை சொல்லாமல் காப்பாத்தார என்ன காரணம் ஏன் பிரார்த்தவருக்கு இருக்குது என் பிரார்த்தத்தை செயல்படுத்தணும் அவருக்கு சாக வேண்டிய காரணம் கர்மம் இல்லை அதனால நான் பகவான் இதெல்லாம் நினஞ்சு பார்த்தாக்கா பகவான் நம்மை பிரார்த்தானு சாரம் தான் காப்பாற்றுவார் அல்ல காப்பாற்றி தைரியம் வரும் இல்லை பகவான் காப்பாற்று காப்பாற்ற நினச்சிக்கிட்டே பயம்தான் வரும் ரெண்டுக்கும் துணிச்சலாக அவரை பார்த்து கடுதை பண்ணால் யாரும் தடுக்க முடியாது அவரை பார்த்து நினைவு பண்ணால் யாரும் தடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு நிச்சயம் இருந்தால் தான் தைரியம் உண்டாக முடியாது தைரியம் வரவே வராது பயமே இருக்கும் அதனால்தான் தனியாக இருக்கிறது பயப்படுறாங்கல்லாம் தனியாக இருக்க முன்னா என்னாகவும் ஏதுவாகவும் பயப்படுறாங்க நடக்கு நடக்க போட்டு போனால் பய தைரியம் இருக்கணும் இல்லை லைட் இன்னும் போகலாம் அப்புறமா தெரியும் இதெல்லாம் அத்தகைய தைரியம் நம்பிக்கையான எந்த தைரியம் கிடைக்குங்க தைரியம் வரைய வராது அப்படின்னு கருத்து அதான் சொல்கிறார் அதனால தான் பயமேந்திரி சாந்தினான்னு அதுதான் காரணம் இப்படி இனிய தன்பாலே இருந்த என்னை பாதிப்பது யோகம் இதா யோகமான பங்கயம் தலைக்கு மேலே பன்னீர் விழவில் கற்பித்து அங்கபர்கரமின் மூலம் அறிவது நாளமாகும் தங்கிடும் செல்வமிட்டும் தளம் நிறம் தவளமாகும் இங்கு வைராக்கியம் என பழுதாதி இது பாசுபத யோகம் பெயர் இப்போ சொல்றது பசுக்கள் ஜீவர்கள் பதி ஈஸ்வரன் இந்த ரெண்டு பற்றி சொல்றது ஜீவர்கள் பந்தபாதத்தை விட்டு பதி ஆகிய சீரனத்தில் சேரணும் என்பது எப்படி என்ன சொல்றார்கள் அதுக்கு தியானம் என்ற முறையிலேயே சொல்றார் பங்கயம் இப்ப தாமரை மலர் தலைக்கு மேலே செரசுக்கு மேலே பன்னிரில் கற்பித்தி பன்னெண்டு அங்கலம் தலைக்கு மேலே பன்னெண்டு அங்கலம் கற்பிக்கணும் கற்பித்து இங்கே ஒரு பானு பண்ணுவான் தலைக்கு மேலே அது தாமரை இடையில் அங்கு அது தாமரை இடத்துல அறம் என் அறம் என் மூலம் அதற்கு அறம் அண்ணா தர்மம் என்ன அதுதான் கிழங்கு அந்த தாமரை இருக்கு கிழங்கு இருக்கு அதனால் விரிகிறது அது கிழங்கு தான் மூலம் ஆதாரம்னு பேர் அதன் பிறகு நாளம் இந்த காம்பு இருக்கு அறிவது என்னுடைய அறிவு அதாவது சீதாபாசன அறிவு அதான் நாளமாகும் தங்கிடம் செல்வம் எட்டும் தலம் அது தளம் என்ன எட்டு உள்ள தாமரை அது அங்கே அட்டை ஐஸ்வர்யம் பாலம் என்னமா அந்த பூக்கு நிறம் என்ன நிறம் தவளமாகும் விளை தாமரை அது வெள்ளை தாமரம் சொல்லலாம் அதான் சொ தத்துவ அர்த்தம் இங்கு தன் வழி இந்த இடத்துல தன்னுடைய சாமர்த்தியம் என்னான்னா வைராக்கியம் வேணாப்படுது இதன் கண் வைராக்கியம் விவேகம் வைராக்கியம் சாமர்த்திய சம்பத்தி மூச்சு இதெல்லாம் சாமர்த்தியம்னு பேர் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர்கள் தான் இந்த அபியாசனும் மற்ற பண்ண முடியாங்கிறார் இப்படி ஒரு பாவனை இது பசுபாதை யோகம்னு பேரான் இங்கே தைரியத்தை எல்லாம் மறந்துட்டு இங்கே தாமரை இங்கே முளைச்சிருக்காங்க தலை மேலே அதில் அடித்தண்டு அதாவது இந்த ஜீவன் அறிவு அதற்கு மேலே அந்த கிழங்கு இருக்கு கிழங்கு தான் மூலம் அந்த அதுக்கு விரிவு இருக்கு இதழ்கள் அது கிழங்குலேருந்து விரிவு போய் இதழ்கள் எட்டு இதழ்கள் அது எட்டு இதழ்கள் தான் தளம் அஷ்டைஸ்வர் பேர் எட்டு ஐஸ்வர்லாம் அந்த ஐஸ்வர்யங்கள் அனிமா மயிமா லயிமா கரிமா வசத் வசித்தம் ஈசத்துவம் பிராப்தி பிராகாமின்னு சொல்லக்கூடிய கெட்டாக பாதிக்கலாம் இல்லை ஒரு லௌகிக விஷயங்களில் பக்திமார்களாக உள்ளவர்களை பற்றி நினைக்கலாம் லயத்தை நினைக்கூடாது அல்லது அடியார்கள் அவர்களுடைய பக்தி செல்வத்தையும் நினைக்கலாம் இப்படி அதாவது தெய்வ சம்பந்தமான நினைவு செய்யலாம் அப்படி செய்யும்போது அந்த தாமரை மரம் ஒரு பாவனை வெள்ளை தாமரை பாவனை பண்ணணுமா இது வைராக்கியம் தீவிரமாக இருந்தாலும் இந்த பாவனை வருமான சாமானியம் இப்படி ஒரு பாவனை முன்னால் சொல்லியிருக்கார் எட்டு இடங்களில் மனசு வைக்கணும் அப்படி சொல்லியிருக்கார் மூலாதாரம் இதில் அப்படி வைக்கலாம் எப்படி வைக்கலாம் இதுவும் தலை வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது இன்னும் மூர்த்தத்தில் வச்சாலும் சரி புருமத்தை வச்சாலும் சரி இப்படி ஏதோ ஒரு இடத்துல மனதை பதிய வைத்து ஒருமுகப்படுத்துறது தியானம் பண்ணி போயிடும் அதுதான் தாரணை தாரணை மன சொல்லிருக்கேன் தாரணைன்னு போயிரு பதி வைக்கிறது பதிவு வைக்க பிறகு சிந்தனை இருந்தால் தியானம் பண்ணு போயிரு இப்படி படிக்கிறவனு சொல்லுகிறான்னு அர்த்தம் சகல சத்தியமோ முடைத்தாய் தமிழியாமயமாய்த்தாரம் புகழுமே பொருளாய் என்றும் பொன்பராதாகி எங்கும் திகளு திரளாயுள்ள தெய்வமாய்த்தெறிக்கொணாதாய் நிகழும் தற்பத்தின் நேரே நித்தலும் நெஞ்சை வைப்பான் ஈஸ்வரகையிலே பதினோராவது யோகத்தியாயம் முப்பத்தஞ்சாவது பாட்டு முன் பாடல்கள்ல தியானம் செய்யக்கூடாத இடங்களும் தியானம் செய்கிற இடங்களும் விளக்குனார் அதன் பிறகு தனியாக இருந்து தியானம் பழகும் பயம் எல்லாம் இருக்கும் இல்லாமல் இருப்பதற்கு பகவான் மேலே அதிக நம்பிக்கை இருந்தாக சொன்னார் இப்போ முப்பத்தாலாவது பாட்டில் இந்த தாமரையாக பாவன இது பாசுபத யோகம்னு பேரான் அதனால பசுக்கள் தீவர்கள் பதி ஈஸ்வரன் பந்தத்தை போக்கி ஈஸ்வரனோடு சேரணும் பண்ணலாம் இப்படி ஒரு யோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் தலைக்கு மேலே பன்னிரெண்டு அங்குலம் தாமரை இருக்கிறதாக ஒரு பாகனை பண்ணணும் அந்த தண்டு ஆனால் கீழே இருக்கிற தண்டானது இது நாளம் அதான் நாளமானது அறிவாக நினைக்கணும் அதற்கு மேலே கிழங்கு இருக்கே அதன் மூலம் அதான் ஆதாரமாக இருக்கணும் அதனுடைய இதழ்கள் எட்டு இதழ்கள் அது எட்டு செல்வமாக நினைக்கணும் இப்படி அவர் வானம் பண்ணுங்கிறார் அது தாமரைக்க நிறம் வெள்ள நிறம் இது வைராக்கியம் சாமர்த்தியம் என்ன வைராக்கியமாக இருக்கணும் என்று முன்பாட்டில் சொல்லி இப்போது சகல சத்தியத்தன்மையில் நம்பிக்கை இருக்கணும் சத்தியம் சத்தியம்னா அது போய் பேசாமல் இருக்கிறது உண்மையை சொல்லுவது இப்படி பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட எல்லாம் சத்தியத்தின் அடிப்படை சத்தியத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு ஐட்டானுசேனத்தில் பிரீதி உண்டாகும் பொயில எவ்வளோக்கள் நம்பிக்கை இருக்கோ ஆரோக்கியத்தில் பிரியும் பிரீதி உண்டாகும் பொய்த் தன்மை உடையவர்கள்லாம் உலகப்பற்று உடையவராக தான் இருப்பார்கள் மெய்தன்மை உடையவர்களெல்லாம் சத்தியத்தில் தன்மை குறிப்பும் இருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு அந்த மன சம்மதிக்கும் அதனால தான் சத்தியம் வேணும்னார் சத்தியத்தன்மை இல்லை இப்போ பெரியது இருக்கணும் சகலை சத்தியம் உடைத்தாய் தவணியமாய் தங்க தாரம் அந்த ஓங்காரம் ஓங்கார தாரமந்திரம் தாரக மந்திரம் சொல்லுவாங்க புகழும் எப்பொருளாய் ஓங்கார மந்திரம் சொல்லப்படக்கூடிய எல்லா வஸ்துக்களாய் இருக்கிறதாம் என்றும் பொன்றராதாகி இப்போ நாசமில்லாது சத்து வஸ்துவாக இருக்கிறதாகி எங்கும் திகழொளி திரளாயுள்ள சித்து வஸ்துவாக எங்கும் அந்த ஒளிமயமாக கூடியிருக்கின்ற தெய்வமாய் தெரிக்கொணாதாய் அது அதிர்ஷ்டான சைதன்யமா பரவாய் சாமான்ய மக்களுக்கு அறிய முடியாததாய் நிகழும் தற்போரத்தின் நேரே நித்தலும் நஞ்சை வைப்பான் விளை கொண்டிருக்கின்றார்த்தம் பிரம்மஸ்வரூபத்திலே மனதை வைக்க வேண்டும் அட்டகல தியான அப்படி செய்து கொண்டு மிக்க பரஞ்சொடரான விமலனையும் விளம்புற்ற அக்கமளத்தே தனையும் அயலாக நினைவான் அக்கரமா பரமாகத்துவனை பாட்டில் அந்த தாமரை மலரையில ஞாபகம் வைத்துக் இப்படி எல்லாம் பானம் பண்ணார் மிக்க பரஞ்சுடரான யமலனையும் மேன்மை பொருந்திய மேலான அறிவடிமா இருக்கின்ற குற்றமற்ற பிரம்மஸ்வரூபத்தையும் விளம்புற்ற அக்கமலத்தே சொல்லான் என்ற அந்த தியானத்தில் பாவனை செய்து கொண்டோமே அத்தாமரை மலரிலே அதனையும் அயலாக நினைவான் அந்த தாமரை மலரிலே அந்த பரம்பொருளானது பரமஸ்வரமானது இருக்கிறதாக ஒரு பான அப்படி பான பண்ணும்போது அக்கரமாம் பரமாகாசத்துவனை அக்ஷரம் நிலையானது அர்த்தம் நிலையான பரமாகாசம் மேலான ஆகாசம்னா அறிவாகாசம் அது பிரம்மஸ்வரூபந்தான் அதே பிரம்மஸ்வரூபத்தை தான் வாசிக்கூடிய ஜீவனானவன் எங்கும் எல்லா இடங்களிலும் ஒக்க நினைந்தேன் எங்கும் ஒரே மாதிரி ஒரே பரம்பரையாக இருக்கிறது நினைக்கணும் பின்னே ஒன்றும் நினையாதே ஒழிவான் அப்படி ஒரு பாவனை முதல்ல பண்ணணும் அந்த பாவனை மகிழ்ச்சியான அந்த பாவனை கூட நின்று போயிடும் சமாதி கொடுன்னு அர்த்தம் இப்படி ஒரு கிரமங்கள் சொல்லப்பட்டுள்ளன மனதை ஒடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வடிகள் உள்ளன இந்த வடியை பின்பற்ற வேண்டும் அது தாமரை மலர்களில் பாவனை பண்ணதுனால அதிலிருந்து அதிலே அணியும் இல்லாமல் அந்த பிரம்மசுரமம் எங்கே நிறைந்திருக்கிறது அதே பிரம்ம சிரமத்தை தானாக பாவித்து இப்படி அபியாச பலம் செய்யும்போது அதை தானாக பாவித்தது அந்த பிரம்மஸ்வரம் எல்லாமே ஒரே வருஷம் என்று நிச்சயம் பண்ண அந்த நிச்சயமும் மறைந்து விடணும் அது கூட மறந்துவிடணும் இன்னும் உள்முகமாச்சேன்னு அர்த்தம் சுடித்த வசதியில் யாருமே எந்த எண்ணமே நினைக்காமல் இருந்தால் தான் சுடித்த அவசையே வரும் ஏதாவது எண்ணம் தீவிரமாக சொப்பனம்தான் வரும் அந்த சொப்பனம் கண்ட பிறகு அந்த மனமானது ஒழுங்குமையானால் சுழ்த்திக்கு போகும் அதுபோல் சவிக்கர சமாதி என்று சொல்லக்கூடியது சொப்பனம் போல தான் எண்ணக்கூட்டங்களினுடைய ஓட்டம் எண்ணெய் கூட்டங்கள் ஓட்டம் நின்று போன பிறகு வரக்கூடிய சுழ்த்தி எப்படியோ அப்படி போல இங்கே சவுக்கரசி முதிர்ந்த நிலையில் வரும்போது நூல் சமாதியாக அந்த சுளுத்தி போல உள்ள நிலை உண்டாகும் உண்டாகும்போது அந்த நிலையிலே அந்த மனமானது ஒடுங்கி போன ஆனந்தத்தை அனுபவிக்கும் சுடுத்தியில் எப்படி ஆனந்தம் தோற்றுகிறதோ அப்படி போல தோற்றும் சுடுத்திக்கும் சமாதிக்கும் மறைப்பு தான் வித்தியாசம் சொல்லுவார்கள் நம்மளையே அதுவேறு இது வேறும் சொல்கிறதே இல்லை எதனால் தூங்கு சொங்கம் பிரம்மச்சுங்க தான் சொல்லப்படுது அது பிரம்மானந்தம் தான் மறைப்பு இல்லாத இருந்தால் சமாதியில் உணர முடியும் ஏதோ இன்பம் ஒன்று நினைச்சேன் என்ன பண்ணுறது நமக்கு நெருங்கிய நண்பர் அவர் இரண்டு நாளாக பார்க்கவில்லை அப்போ எதிரிலே போகிறாரு போகும்போது யாரோ போகிற மாதிரி நினச்சிக்கிறோம் அப்புறம் ரொம்ப மணி நேரம் கழி யோசனை பண்ண பிறகு அவரை யோசனை பண்ணி வந்து மீண்டும் வந்து என்னப்பா நம்ம நெருங்கிய நண்பராச்சு நாலு தெரியலையே அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் நீங்கள் தானே வாங்க வாங்குறோம் என்ன முதலான மறைப்பு இருந்தது மறைப்பின் காரணமாக யாரோ என்று உதாசனம் ஏற்பட்டதுனால ஒரு சந்தோஷம் உண்டாகலை அதன் மீண்டும் அந்த பழைய வாசனையில் கலர்ச்சி ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறாங்க இது சந்தோஷம் ஏற்படும் அப்போ என்ன ஆச்சு காரணமாக அதே நபர் தான் தன்னுடைய நண்பரங்கர போயிடுச்சு பிறகு அந்த மறைப்பு நீங்கின உடனே அதே மனுஷன்தான் நண்பர்கள பாவனம் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அதே போல தான் ஒரே சொலித்தியாவசையில் மறைப்பு ஒன்று தான் தன்னுடைய உண்மைஸ்வரூபத்தை தெரியப்பட்டாலும் மறைக்கிறது அதுதான் அசத்தாபாக ஆவரணம் அவனாபாத ஆவரணம் சொல்கிறது அதே சிரவணத்தாலே அசத்தாபாத ஆவணம் பிரம இல்லையென்னு சொல்லக்கூடிய பாவனத்தை போக்கி மனநித்தியாசனத்தினாலே விளங்கவில்லைங்கிற பாவனையை போக்கணும் அது ரெண்டும் போச்சுன்னு சொன்னால் அஞ்ஞான நாசம் அடையது அஞ்ஞானத்தின் காரியம் ரெண்டு அது காரணம் அப்போ அஞ்ஞானம் சுத்தமாக அப்போ அப்போது உண்மை பொருள் விளங்குது அதுதான் கடைசி நிலை அந்த நிலை வர்றதுக்கு தான் இவ்வளோ அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு ஆனால்தான் அபியாசம் பண்ண பிறகு அதையும் நினைக்காமல் விடுவான் என்று சொல்வார் ஒழிவான் என்று சொல்றாய பாவனை கேள் மின் பண்ணு பங்கையு பூவில் உள்ளதாம் பாட்டு யாவரும் அறிவரிதாய பாவனை இது அனதிகாரிகள் சாமானிய மக்கள் அறிய முடியாது பாவனையானது அதிகாரத்தின் உடையில தான் அது சிந்தனைக்கு எட்டி மொழிய சாமானிய மக்களுக்கு திட்டாது அப்படிப்பட்ட பாவனையை ஆனது மே உர விளம்பினன் உங்களுக்கெல்லாம் பொருந்தும்படி இதுவரைக்கும் உதேசித்தேன் வெறும் இதற்கு அன்னியமாக இன்னும் போர் பாவனை கேள்மின் மற்றொரு பாவனையை நீங்கள் கேளுங்கள் முன் பண்ணு பங்கைய பூவினை முன்னால் சொல்லப்பட்ட சிலசுக்கு மேலே அந்த வெள்ளை நிற தாமரை அந்த காம்பு கிழங்கு அட்டைதல் என்று சொன்னார் அந்த காம்பானது அதாவது கீழே அதன் மேல் கிழங்கு இருக்கேன் மூலம் அதான் காரணம் அதுவே அட்டதளங்கள் அட்ட ஐஸ்வர்யம் சொன்னார் அந்த காம்பானது எப்படி அறிவாக இருந்து கொண்டு அந்த கிழங்கு ஆனது மூலமாக ஆதாரமாக இருந்து கொண்டு அட்டதலங்களானவை எப்படி அட்டம் செல்வமாக இருக்கிறதுன்னு சொன்னாரோ அதே பற்றி இன்னும் சொல்லுகிறேன் என்று இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறார் அதனால அத்தகைய பங்கைய பூவினை ஒன்னி சிந்தித்து அப்பூவில் உள்ளதாம் அந்த புகையை பற்றி இன்னும் சொல்கிறேன் சொன்னார் அந்நியமர வனலோனனை காட்டிய பன்னியூடனாம் பஞ்சவிஞ்சகன் தன்னையே சகல கத்தாவா தன்னுரு வன்னியன் சிவையதாமதி திருக்குவன் முப்பத்தெட்டாவது பட்டு அதை முன்னொரு விதமாக சொல்றார் அந்நியம் அனலோனை காட்டிய முன் அனல்னால் இங்கே பிரம்மஸ்வரூபந்தான் அதாவது ஒளி வடிவமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபம் அந்நியமின்ற அதாவது ஜீவனுக்கு அந்நியம் இல்லாமல் அனநியமாக இருக்கின்ற அந்த பிரம்மஸ்வரூபத்தை முன்னிலே காட்டப்பட்டது அந்த காட்டப்பட்ட அதனை பண்ணிய உடனாம் பஞ்சவஞ்சகன் தன்னையே பஞ்சவஞ்சகனா ஜீவன் அதாவது ஐயஞ்சு இருபத்தஞ்சாம் தத்துவம் இருக்கான அர்த்தம் இருபத்தஞ்சாம் தத்துவமாகியா ஜீவன் ஒரு சாஸ்திரத்தில் தத்துவங்கள் பலவராக சொல்லப்பட்டுள்ளன இந்த சாஸ்திரம் இருபத்தஞ்சி தத்துவம்னு அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சாவது தத்துவம் விஞ்சகன் பஞ்சவஞ்சகன்னா இருபத்தஞ்சாவது அர்த்தம் இருபத்தஞ்சாவதுவனாக சொல்லப்பட்ட அந்த ஜீவன் ஜீவன் தன்னையே ஜீவனையே சகலா கர்த்தாவா தன்னுறு அதாவது எல்லா செயல்பாடு செய்யக்கூடிய கர்த்தாவாக மான ஒரு தன்னுடைய வடிவல்ல பாதிக்கணும் அதன் பிறகு வன்னியின் சிகைதான் மதித்து நோக்குவான் அப்படி செய்வது எப்படி திருஷ்டாந்தம் அக்னியுடைய சிகை எரியானது மேல் நோக்கிதான் போகும் மேலே கீழ் நோக்கி போக எப்படி வளைச்சு வச்சாலும் கூட மீண்டும் மேலே அது போகும் அப்படி மேல் நோக்கி போகக்கூடிய போவது போல என்னுடைய மனமானது மேல் நோக்கியாக பிரம்மஸ்வரமாக இருக்க வழிய கீழ் நோக்கியாகிய நபர்ப்பு பிரபஞ்சமாக இல்லை என்று இப்படி பார்க்கணுமா ஆகவே அந்த பாவனையானது ஜீவனுடைய பாவனை மேல் நோக்கி பிரம்மஸ்வரமாக இருக்கிறது என்ற ஒரு பாவனை ஏற்படணும் இது ஒரு முறைன்னு சொல்கிறார் ஆகவே இப்படி பல்வேறு விதமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன அது எது யாருக்கே பிடித்தமோ அது வச்சுக்கலாம் கடைக்கு போனோம் எது எடுத்தாலும் பத்துபா எடுத்தாலும் ஐம்பது ரூபான்னு கூட ஒரு கடை போடுறாங்க பலதாமான்னு இருக்கும் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரே உள்ளதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு கடை போட்டாங்கண்ணா இங்கே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எந்த வேணும் எடுத்துக்கோ அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு அஞ்சு ரகம் வச்சுருப்பான் எடுத்துக்கலாம் அப்படி போல் இங்கேயும் நீ பிரம்மஸ்வரூபம் அடையிறதுக்கு பல ரகம் சொல்கிறோம் எது வேணா வச்சு பார்ப்போம் அப்படி என்ன பண்ணு அப்படியே மனதுக்கு எது பிடிக்குது வச்சுக்கோ அப்புறம் அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் பிரார்த்தம் இல்லை அந்த காரணம் அந்த காரணத்தினுடைய பரிபாகம் வச்சுக்கலாம் அப்புறம் பிராரத்தம் வெற்றி தோல்வி அது வேற பிராரதம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்னென்ன கிடைக்காது லௌகிகம் அப்படித்தான் ஆன்மீகம் அப்படித்தான் எந்த வாழ்க்கையிலும் பிராரத்தை நமக்கு அனுகூல பிரார்த்தம் இருந்தாக்கா அது நமக்கு சுகத்துக்கு எதுவாக இருக்கும் அப்பறத்துக்குள்ள பதார்த்த மாதிரி துக்கம் அது அலோகியத்திலும் அப்படித்தான் ஆன்மீகத்தில் அப்படித்தான் அது பிரார்த்த விஷயம் வேறு ஆனால் முயற்சி இருக்க அஜீவனுடன் செய்ய வேண்டியது அவன் பரிபாவை மாதிரி எது எடுத்துக்கலாம் என்பது அவமரு பொருடங்க அவ முற வர சிவம் அமதமதாகி திகழ்தரு பரமான்மான் ஓமையில் பரணாம் என் உரையின உணர்ந்த துவநிலை குலையாவ சுதமேன மனவைப்பாம் முப்பத்தொன்பதாவது பால்ட்டு ஆகவே இப்படி பால பண்ணணும்னு சொல்கிறார் இப்போ இன்னொரு விதமாக பாவம் பண்ணணும்னு சொல்கிறார் இப்போ அவமரு பொருடந்தன் குட்டமில்லாத ஜீவன் குட்டமில்லாத ஜீவன்லாம் சாண சேட்டுகள் வந்திருக்கணும் இல்லைன்னாக்கா குட்டம் உள்ளவன் தான் இதுலேருந்து சாஸ்திரப்படியோ ராஜயோகம் அதாவது அஸ்லாமியோகப்படிக்கு இது ராஜயோகம்னு சொன்னது உண்டு யமன் நியமம் பிராணாயம் பரத்திகாரம் தாரண தியான சமாதிங்கிற இதில் ஏதாவது ஏதளவாக வந்திருக்கணும் அகிம்சை சத்தியம் அத்தியாயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம் சொல்லக்கூடியதில் ஆய்வு இருந்தும் வந்தாக்கா உயர்ந்தந்தான் இல்லை ஏதாவது இருக்கு இல்லை சொருமளவு இருக்கணும் ஒரு பாதி கால்வாசியாக இருக்கணும் இல்லை எனக்கு அதிகாரி ஆக முடியும் சௌசம் சந்தோஷசம் தம் சுவத்திய ஈ ஈ ஈ ஈ ஈஸ்வரப்படுதான்னு சொல்லக்கூடிய ஹியமத்தில் ஏதாவது கொஞ்சமாக வந்துருக்கு ஏதோ ஒரு காபாகவும் வந்துருக்கணும் இல்லைன்னா அபியாசப்படணும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் விவேக வைராக்கியம் சமீச சம்பத்தி முட்சத்துன்னு சொல்லக்கூடிய விசாரமான சாதனங்கள் அது அதுலேயும் ஏதுவாக வரணும் அந்த அதிகாரம்னு பேர் ஒரு மத்தியமன் தீவிர தீவிரன்னு சொல்ல நாலு ஏதோட வரலன்னா அதிகாரம் திறமை கிடையாது பரீட்சையில் முப்பத்தஞ்சாவது வாங்கினதான் பாஸ் மார்க் போடுவோம் ஏன்னா போடல அது கீழே இருந்தால் பெயர் தானவொழிய வேறு கிடையாது அவர்களுக்கு பாஸ் மார்க் கிடையாது ஆனாலும் முயற்சி பண்ணாக்கா அடுத்த இடவைக்கு முப்பத்தஞ்சி மார்க்காக வாங்கலாம் அதுபோல் அதிகாரத்தன்மை இல்லாதவர்கள் கூட முயற்சி பண்ணி அதிகாரத்தன்மை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அந்த அதிகாரத்தன்மையில் ஒரு காபாகமாவது இருந்தால் தான் அப்புறம் இன்னொரு காபாகமாக சம்பாதிக்க முடியும் பாஸ் ஆனாதான் மேலே போகலாம் கொஞ்சம் படிக்கலாம் ஏயிலாகிட்டாங்க மேலே போய் சேர்க்க மாட்டாங்களே அப்படி போல் இங்கே அதான் அவமுறை போடுன்னு பேர் குட்டம் இல்லாத அந்த ஜீவன் அதிகாரியானவன் அகமுறை அறநன்றாய் உள்நோக்கம் உடையவனாய் மிகவும் பரிசுத்தவனாக இருக்கணும் அவர் வந்த சாஸ்திரங்கள்லாம் அதிபரின்னு சொல்லுவாங்க மந்த அதிகாரி சொல்றதில்லை மஞ்சாதியாருக்கு உரியதுன்னு அர்த்தம் மேலே சொல்லிவிட்டால் கீழே எல்லாரையும் ஏற்றி கொண்டிருந்தேன் அகமு அறமுறை நன்றாய் சிவம் அமலமதாகி ஒன்றா பிரம்மசுரமானது குற்றம் இல்லாதது அதுக்காக எந்த குற்றம் இல்லை திகழ் தரு பரமாத்மா அதுதான் விலைங்க பரமாத்மா இது பரமாத்மா இருக்கே மேலான ஆத்மா தான் அதுதான் யாழமாக இருக்கிற ஆத்மா அத்தகைய ஆத்மஸ்வரூபம் தான் நம்முடைய பாவனை வரணும் திடம் வரணும் அதுக்கு தான் பேத பிராந்தி போக்கணும் பஞ்சபிராந்தியில் பேத பிராந்தி ஒன்று இருக்கு பேத பிராந்தின்னு சொன்னாக்காணும் சிவனும் வேறுனக்காரதல் பிம்ப பிரதிம்பவார்த்தினால போக்குறது பிம்பம் எதுவோ அதே தான் பிரதிமத்தில் இருக்கும் ஆனால் பிரதிம்பம் ஒரு பொருள் அல்ல அது தோற்றம் தான் அந்த தோற்றமாத்திர உள்ள அந்த பிரதிம்பம் இதே மாதிரி இருந்தாலும் கூட அது பிம்பம் ஆகாது அதனால அந்த தோற்ற உள்ள பிரதிம்பம் பிம்பத்தோட ஐக்கியம் இருக்கிறதோ பாவனை பண்ணிக்கிறனால தான் அந்த பாவனையினால ஏகத்தையும் சித்திக்குது அதாவது பா சமான அந்த பொய்பொருள் பொய் தோற்றம் இருக்கு அதை மித்தியை நிச்சயித்து அவருக்கு ஆதாரமாக அஷ்டானமாக இருக்கின்ற பொருள் எதுவோ அதுதான் சத்தியம் ஆகவே சத்தியவாஸ்துவே நான் என்று அந்த பிரதிமன் நினைக்கணும் அப்போது யாருக்கும் சித்திக்கிறேன் அதே தான் இங்கேயும் பிரதிம ஜீவனாகிய பஞ்சவஞ்சகன் அதிஷ்டானம் ஆகிய பிரவசுருமே நான் நினைக்கணும் இந்த ஜீவன் வெறும் தோற்றம் இதுக்கு அதிஷ்டானம் பிரமன் தான் அதிஷ்டானம் ஆசிரியர் ஆபாசம் மூணு சந்தை தான் ஜீவன் போயிருக்கும் ஜீவனு பிம்பம் கண்ணாடி மூணு தான் பிரதிபிம்பம் தோற்றம் பிரதிபம் தோற்றம் பிம்பம் இருக்கும் கண்ணாடி இருக்கும் கண்ணாடியை பார்த்தா தான் மூணும் அப்படி போல இந்த ஜீவன் சொன்னாலே மூணு சந்தன் தான் ஈஸ்வரன் சொன்னாலும் மூணு சந்தன் தான் அது மூணில் பிரதிபிம்பத்தை நித்திய நிச்சயத்தை அதுக்கு அடித்தானமாகிய பும்பத்தோடு அபயதப்படுத்தி அது நான்ங்கிற பாவனை வரணும் அந்த பாவனை இங்கே பாத சமான காரணம் என்று சொல்லப்போனா அது அபியாச பலத்தினாலதான் வர என்ன வந்துட வராதுன்னு சொன்னா அந்த ஜீவன் கர்த்தாபோக்தன் மேலும் மூழ்கி இருக்கான் பிறகு அதிஷ்டானம் அகர்த்தாபோக்தசங்கன் அன்று இருக்கு சிறுதி பிரமாணம் அந்த பாவனை கொண்டாந்தான் அதிஷ்டானத்தோடு ஏகம் அடைய முடியும் ஆனால் இந்த பாவனையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லப்போது அதனால தான் அவம் அரு ஓடந்தன் அகமுற அறமுற சிவம் அமலமதாகி அது அவனமாக இருக்கிறது தீர்த்து பரமாத்மா தான் இளைஞர்கள் பரமாத்மா ஆகும் அந்த பரமாத்மாவோடு ஓமியில் பரன் நாம் பரணாம் என்று சமானமில்லாத பரன் அதான் பிரம்மசுரம் என்று உரையினில் உணரும் அந்த மகா உணர்ந்து கொண்டு தத்துவ நிலை கொலையாம் தத்துவசி என்று சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு அதிர்ஷ்டான சேனிய பிரம்மத்தின் இலைய மாறாமல் அச்சுதம் என மனோவைப்பான் சுதம் சுத்தம்னா நழுவுதுன்னு அர்த்தம் அதான் சுதன் மகனுக்கு சுதன் பேர் உண்டு ஏன்னா வயிற்றுக்குன்னு நடுவந்தவன் வெளியில் அதான் சுதன் பேர் அச்சுதன் நழுவாதுன்னு அர்த்தம் மலையாளத்தில் வச்சுக்கோங்க அச்சுதன் ஆயிரம் பேர் வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் வச்சுக்கிறது இல்லை மகனுக்கு சுதன் பேர் உண்டு அதனால் பிரம்மஸ்வரப்பை எங்கே நழுவாது அது எங்கே நழுவுது எங்கே நெருந்த வசது அதனால் அச்சுதன் பேர் நழுவாதது அப்படின்னு அர்த்தம் இது நழிவு போகிறது தான் அழிவு கேளு வந்துருது சுதாமன் அதிவேர அர்த்தம் அதுதான் அது அர்த்தம் வேற அது அப்புறம் தான் குசியார பேரட்சம் வந்தது ஹரிகர சுதன் அது பிரம்மா அதாவது விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து பிறந்தவன் அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்த பிறந்தான் ஹரிகர சுதன் அது சுதன் வந்து அர்த்தம் நடி வந்தவன் தான் அர்த்தம் அங்கேயும் அச்சுதன் ஏன்னா அழிவாதவன் அர்த்தம் அங்கே விஷ்ணு கைது நான் வந்தான் நடு வந்தான் அதனால அச்சுதன் பேர் கைதே சு சுதன் பேர் அரியர் சுதன் ரெண்டு பேருக்கும் இருந்து அரி நழுவுன்னு அர்த்தம் அதனால அச்சுதன் நழுவாடுங்க நிரந்தரிக்கிறான் என மன வைப்பான் அப்போ தான் பாவதான் சகம்தான் உலக பொருள் பாவனை வச்சு வச்சு அந்த மனமானது உலக பொருளிக்கிட்டு இருக்குது தத்துவத்தினால வேதாந்த திருமணத்தினால மாத்தி அமைக்கணும் அவ்வளவுதான் மாத்தி அமைக்கிறதுனால அந்த மனம் சம்மதிக்காததான் சம்மதிக்கிறதுக்கு எடுக்கால அபியாச பணம் சம்மதிக்கும் அபியாச பலத்தாலதான் சம்மதிக்க முடிய சாமானியமா சம்மதினு என்னதான் நீங்கள் அடங்கினாலும் அதை அடங்காது நாளாக தான் பழக்கம் வரும் எறும்புற கல்லும் தேயும்பாங்க அப்படி போல் பழக்க பழ பழக பழகு தான் இந்த நெஞ்ச கணகளும் தேயும் தேயாது ஆக அபியாச பலம் முக்கியம் சிரமணம் செய்த பிறகு அபியாசத்தில் எவ்வளோ ஓவுக்கு மனசு போகவோ அந்த அளவுக்கு மன சம்மதிக்க தயாராக இருக்கும் இல்லைன்னு சம்மதிக்காது மனசு சம்மதிச்சு அபியாசம் பண்ணால் இடஞ்சானம் வரும் இல்லை திடையான பரவஞானம் தான் பரோஜானத்தினாலே ஏதோ தோற்றம் மாத்திரம்தான் பலன் தெரியும்படியே பலன்கள் அதிகம் வந்துடாது துக்கணி வெச்சு ஆந்திர வராது பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு அது லாபம்தான் என்பது கருத்து சேர்ந்து தம்பிராமத்துக்கு போக போக வேண்டிய காலம் வந்தது தான் பெருவான் அங்கே போனாங்களாம் போனவுடனே அங்கே தம்பான் வரவேற்பு பண்ணி உட்கார வச்சு கேள்வி கேட்டாராம் சுற்று சரிக்கிறத்துக்கு எத்தனை அப்படின்னாராம் அவங்க முதல்ல அவர் கேட்டான் அந்த அவங்க சொல்ல சொல்லுவான்னு ஆசை அவருக்கு அவங்க முடிக்கிறாங்களா ஞாகமே இல்லை அவங்களுக்கு அப்புறம் சரி நீங்கள் சொல்லுங்கன்னாங்களா இவர் சொல்லலாம் பின்னால் திரும்பி பார்த்தாராம் பொன்னமலி சாமந்தான் நின்றுக்கிட்டு இருந்தாரான் அவர் சீச்சர் இல்லை அது சொன்னாராம் சுசரி தங்கள் பதினேழும் சொல்லுவார்கள் இருபதும் சொல்லுவார்கள் பத்தொன்பதும் சொல்லுவார்கள் பதினொன்றும் சொல்லுவார்கள் ஆக பல விதமாக சொல்லுவார்கள் சொன்னார் இப்படிதான் சொல்லுவார்கள் அப்புறம் தான் சொன்னாரா என்ன நம்ம கிஸ்டர்கள் ஒன்றுமே சொல்ல தெரியல இத்தனை ஐட்டங்கள் சொன்னாரே அப்படின்னு சொன்னார் அவரு ஆக ஒரு சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டே சித்தாந்தம் பண்ணப்படாதுங்கிற கருத்து அதிகா சொல்லிப்போம் ஒரு சாஸ்திரத்தில் இருபது முப்பத்தாறு சொல்லிருக்காட்டில் அதுதான் சித்தாந்தம் தள்ளப்படாது அது ஒரு பிரகரியை பிரகிரி என்ன பிரிவு அது பிரிவு அங்கேயாரும் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு நிறைய பண்ணிக்கலாம் இருக்கும் ஆனால் சாஸ்திர கர்த்தாக்கள் பலதமாக சொல்லத்தான் செய்வார்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற அதனால் இப்படி ஒரு சாஸ்திரங்கள்ல பல விதமா நமக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம் மற்ற சாஸ்திரம் சொல்ல தப்புன்னு சொல்லப்படாது அப்படிங்கிறது கருத்து பரமாத்மா உள்ளே அதனுக்காதாரமாகி நிற்பதாய் பரமமாகி நிரஞ்சனமாகியுள்ள ஒப்பரும் மகேசன் ஏக ஒருவனாய் உன்னியந்த தற்பரன் தன்னோட ஒன்றும் தன்மையானாகி சார்வான் நார் புழாவது பாட்டில் தொடர்ந்து சொல்கிறார் பரமாத்மா மேலே சொல்லப்பட்ட எல்லாம் எங்கு நிறந்திருக்கிற இந்த பரம்பொருளாகிய பெரிய ஆத்மாவானது உள்ளே அதனுக்கு ஆதாரமாகி நிற்பதாய் அது உள்ளே இருக்குது எல்லா வசுக்களுக்கும் ஆதாரமாக இருக்குது இங்கே அந்த தாமரை அவர்களுக்கு ஆதாரமாக இருக்குன்னு பானம் பண்ணும் கருத்து ஆக எல்லாவற்றிற்கு ஆதாரமாக அதான் இருக்குது அதுக்கு தவிர வேறு கிடையாது அதிஷ்டானம்னு பேர் ஆதார அதிஷ்டானம் அதிஷ்டானம்னு சொன்னாலே ஆரோக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்குது அர்த்தம் அதிஷ்டான ஆசிரியர் ஆபாசம் அந்த உள்ளே அதனுக்கு ஆதாரமாகி நிற்பதாய் பரமமாகி மேலான வஸ்துவாகி நிரஞ்சனமாகி அஞ்சனம்னா இருள் ஈழற்றி விளக்கமுள்ளதாகி உள்ள ஒப்பரும் மகேசன் அப்படி சத்தியமாக இருக்கின்ற சமானமில்லாத மகேசன் எல்லா காரிபிரமங்களுக்கும் மேலான காரணப்பிரமம் அது ஏக ஒருவனாய் ஒண்ணி அது ஒன்றுதான் இருக்கிறது என்று சிந்தனை செய்து அந்த தற்பரம் தன்னோடு அப்படிப்பட்ட காரண பிரமத்துக்கு அதிஷ்டானமாக பிரமம் இருக்கிறது என்று நிச்சயித்து லட்சிய லட்சணார்த்த லட்சணாவினால் நிச்சயித்து ஒன்றும் தன்மையனாகி சார்வான் அதோட அதிஷ்டானத்தினாலே வேகத்தும் அடைவனாக பொருந்துவான் தூண்ட லட்சியார்த்தம் கூட சொன்னாள் என்னான் தப்பு லட்சியாவது பிரமா இருக்கிறேன் என்று நிச்சயம் பண்ணும் அப்படி பொருந்துவான் இதுதான் கடைசி முடிவதுதான் தப்பு லட்சிய அர்த்தம் தூண்டு லட்சிய அர்த்தம் லட்சார்த்தத்தில் ஏகம் இதில் ஏகம் கிடையாது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஏகத்தையும் எப்பவுமே கிடையாது பட்சத்தை ஏகம் பாதன விஷயம் பல தூரம் மகன்றும் இருப்பார் அவள் இவர்க்க என்னாலும் ஐக்கியம் என்பது கூடாது தூரமாக இருக்கு அவர் சர்வோஜத்துவன் இவன் கிஞ்சித்துவன் அவன் சர்வ சுதந்திரத்துடையவன் அற்ப அவன் சர்வசக்திமான் அற்பசக்திமான் அவன் சர்வ காரணத்துவனுடையவன் இவன் சர்வ காரியத்துடையவன் அவர் பரோட்ச இவன் அபரோட்சன் அவர் என்ன ஐஸ்வர்யன் இருக்கு அவர்களுக்கு பிரச்சனை தான் இல்லாதவன் ஆகவே சர்வ நியங்களன் இவன் நீங்கள் கட்டுப்பட்டவன் அவர் ஈஸ்வரன் இவன் ஜீவன் இவன் பந்தப்பட்டவன் அவர் சுதந்திரம் உடையவர் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க எப்படி ஒன்னாக முடியும் அது நீயா இருக்கிறான்னு சொன்னாக்கா அதுன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுக்கும் நீனு சொல்லக்கூடிய ஜீவனுக்கும் ஐக்கியம் சித்திக்க அப்படிங்கினார் பேதமானதும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் பாதல விஷுமு போல பல தூரம் நிற்பார் ஆதலால் இவருக்கு என்னாலும் ஐக்கியம் என்னது கூடாது என்ன கூடாது அப்புறம் லட்சணாவர்த்தியெல்லாம் பாரு அப்புறம் தான் லட்சணாவர்த்தி பார்க்குறது அதனால அந்த தற்பரந்தன்னோடு தற்பரந்தன்னோடு எல்லாம் லட்சணாவர்த்தினாலே அந்த பிரம்மத்துக்கு அதாவது ஈஸ்வனுக்கு அதிட்டான தன்மையுடைய பிரம்மத்தோடு ஒன்றன் தன்மையனாகி சார்வான் ஏகத்துவம் பொருந்தக்கூடியவனாகி பாவனை செய்து அடைவான் என்று சொன்னான் த்துவங்களெல்லாம் சோதனை பண்ணி பின்ன தத்துவம் ஒன்றில்லாம் பிரம்மம் நான் என நினைந்து பன்னரோ மோங்காரத்தால் பரவமாம் பரமாயுள்ள எண்ணிலே தன்னை வைத்திங் என்மயம் ஆகியுள்ளான் பாட்டி இவ்வளவு விசாரம் செய்வதில் என்ன அப்பதான் இவருமே ஏக சொந்தான் அதான் சொல்லிட்டு வர்றார் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் சோதனை பண்ணி இது சொல்லப்பட்ட இந்த விவரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி வரணும் விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணலன்னா வரவே வராது விசார ஜன்னி ஞானம் சொல்லப்படுது வேந்தத்தில் விசார ஜன்னி ஞானந்தான் வேந்தம் மட்டுமில்லை எல்லாமே விசார ஜன்னி ஞானந்தான் ஞானம் கர்மம் ரெண்டு இது எதுனுடைய ஆதீனம் கர்மம் எதாவது ஆதீனம் ஞானம் எதுக்கு ஆதீனம் வசுவீனம் தான் இங்கே விசாரத்தினால வசுவாதீனம் கிடைக்கும் கர்மத்தினால் வர அது விசாரமா சொல்றா கையெழுத்தில வசு அதீனம் அப்ப வசுவீனம் பண்ண விசாரம் பண்ணாதான் வசு நிச்சயம் பண்ணலாம் கர்மம் செஞ்சா முடியுமா இங்க பிரம்தான் எல்லா லவிக்க பொருள் பொருந்தும் எப்படி அதிர்ஷ்டம் அதுதான் கொடுக்குறார் திருத்தி பார்க்கப்படாது என்று விதி உண்டுக்கும் பார்க்க கூடாது ஏதோ ஒரு காலத்தினால தலை தூக்கி பார்த்தான் சந்திரனை பார்த்துட்டான் பார்த்த உடனே சந்திரன் ஞானம் வந்துருச்சு அப்புறம் எனக்கு கூட வந்துருச்சே வந்துருச்சே அப்படின்னாக்கா அப்ப எந்த காரணம் அது வசுராதீனம்னு பேரு அந்த வசூனுடைய வாசனை அந்த எண்ணமான பதிவாயிரு அதே மாதிரி எல்லாம் தான் ஒரு பொருளை பார்க்கிறோம்னா அந்த பொருளுடைய விளக்கம் நமக்கு ஏற்பட்டதுன்னா அது வசுராதீனம் பேரு அதே போல இங்கே ஞானமானது பிரம்மதிசனம் கிடைக்கும் பிறகு பிரம்மஞானம் உண்டாகும் கிடைக்கும் போது தான் எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருளுடைய விளக்கம் ஞானம் உண்டாகும் கர்மம் அப்படி இல்லை அது கர்த்தா தீனம் செய்யலாம் செய்ய விடலாம் அப்போ செய்யறது செய்ய விடாது கர்த்தாதினமானதுனால அது இவனுடன் கட்டுப்பட்டது இது வசாதீனமும் இவனுக்கு கட்டுப்படுறதில்லை ஞானமும் கட்டுப்படுதில்ல வசுக்கு கட்டுப்பட்டது எந்த வசூல் அந்த வசதி ஞானம் உண்டாயிரும் வேண்டாலும் உண்டாயிரும் அதனால கர்மம் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம் செய்யாமல் உண்டான பிறகு முடியுமா இல்ல பார்க்காம இருந்தா பிரச்சனை இல்லை பார்த்துட்டோம் உடனே ஞானம் வந்துருச்சு பிரச்சனை தெரியுது அதுபோல ஞானமானது பிரம்ம தரிசனம் கிடைச்சவுடனே அது ஞானம் போகாது அது படிஞ்சிடும் அதான் வருஷாதுன்னு பேர் லோகியத்தில் அப்படி தான் ஆத்மீனா ஒரே போ இலக்கணம் ஒன்று தான் அது பிரம்ம தரிசனம் அப்படிங்கிறது இதுதான் பிரம்மத்தை ஆவரணம் போனவுன்னே அது அந்த காரணத்தில் பதிவாயும் தரிசனம் பதிவான ஒன்று அப்போ தெரியும் இதுக்கு இது முதல்ல இந்த மாதிரி ஒரு தரிசனம் கண்டதில்லேன்னு தெரியும் கூட செய்ய சொல்கிறமில்லை ஏதோ புதுசாக பார்த்தாடியே அப்பா இந்த மாதிரி செய்தது நான் கேட்டதில்லை இந்த மாதிரி உருவத்தையும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறோமில்லை இதுக்கு இல்லை இந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படி போல் மூணு லோகங்களையும் இந்த மாதிரி ஒரு வசுவை பார்த்ததில்லை என்ற உணர்வு அந்த மனசு உண்டாகும் அதுதான் கடைசி நிலை அது பிரம்ம தரிசனம் ஆனால் தரிசனம் வந்த பிறகு உள்ள ஒரு இருக்குன்னு நம்பிக்கை வராது அது எல்லா பொய்பொருள் நிச்சயம் உண்டாங்க அப்போ தான் மித்தியாதி நிச்சயம் திடப்படும் அது வரைக்கும் பரோட்சம் தான் ஒரு அபரோச்சமாக மித்தியாதி நிச்சயம் உண்டா அப்படிங்கிறதுனால அவர் சொல்றார் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் சோதனை பண்ணி பின்னை தத்துவம் ஒன்று இல்ல பிரம்மம் மின்னத்தத்துவம் இல்லாது எப்போ ஒரே மாதிரி இருக்கு அந்த பிரம்மஸ்வரமானது நான் என இணைந்து அதை நான் நினைக்கணும் அப்படின்னா ஐஷாணத்தால் நான் ஆரோக்கியம்